வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து செய்தி சேவை ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து சித்திரை மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை தமிழக செய்திகள் எட்டு மெட்ரோ ரயில் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தி ஊழியர்களுடன் சென்னையில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது பன்னெடுங்காலமாக வழங்கப்பட்டு வரும் ரமலான் நோன்பு கஞ்சுக்கான தமிழக அரசு உடனே வழங்க வேண்டும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கே காதர் முஹிதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேட்டூர் அணைக்கு இருபத்தி எட்டு இருந்த நீர்வரத்து பதினாறு கன அடியாக சரிந்தது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகிற மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் குஞ்சப்பனை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிடப்பள்ளி பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் நூறு தேர்ச்சி பெற்று சாத சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் விஷயத்தில் தமிழக அரசு ஒத்துழைக்க மறுப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அரசு பள்ளிகள் தேர்ச்சி விகிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தொன்னூத்தி எட்டு மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளது இந்திய செய்திகள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசியதற்கான மத்திய அமைச்சர் மேனகா காந்திக்கு தேர்தல் ஆணையம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது இந்திய வங்கிகளுக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி கடன் பாக்கி விவகாரத்தில் லண்டனில் நாடு கடத்தல் உத்தரவுக்கு எதிராக சுட்டப் போராட்டம் நடத்தி விஜய் மல்லையா நூறு கடன்களை திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்று மீண்டும் ஒருமுறை உறுதியளித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் முடிவுகள் வெளியிடப்பட்டன இதில் அம்மாநில நூற்று பள்ளிகளில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குஜராத் விவசாயிகள் மீது வழக்கு தொடுத்ததால் பெப்சி தயாரிப்புகளுக்கு எதிராக புறக்கணிப்பு பிரச்சாரம் தொடங்க இருப்பதால் பிரச்சினையை வளரவிடாமல் உடனடியாக தீர்க்குமாறு அந்நிறுவனத்தின் தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது மின்னனு வாக்கு இயந்திரத்தில் கோளாறு கூறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கக் கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் மேற்கு ஆப்பிரிக்க புர்ஹினியா பாசோ நாட்டில் தேவாலயம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஆறு பேர் பலியாகியுள்ளனர் கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு சீன பிரதிநிதியுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் இலங்கை பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசகராக முன்னாள் காவல்துறை தலைவர் இலங்கோன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இலங்கை பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையின் புதிய செயலராக சாந்த கோட்டே கொடாவை அதிபர் சிறிசேன நியமித்துள்ளார் ஜிகாதிகளை வெளியேற்ற கடுமையான சட்டங்களை இலங்கை அறிமுகப்படுத்த இருப்பதாக இலங்கை பிரதமர் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் உலகிலேயே மிகவும் பழமையான காலடித்தடம் சிலி நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது கடல்வழி எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஒரே வழியாக இருக்கும் ஹோர்மோஸ் ஜலசந்தியை மூடப்போவதாக ஈரான் நாடு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வணிகச்செய்திகள் நாமக்கல் முட்டை கொள்முதல் விலையில் ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய கட்டுமானம் மற்றும் நிதி சேவைகள் நிறுவனமான ஐ எல் எஃப் எஸ் பெரும் நிதி சிக்கலில் சிக்கியுள்ளது கடன்களுக்கான வட்டி விகிதத்தை இந்தியன் ஒவர்சீஸ் வங்கி குறைத்துள்ளது பதினைந்து நாட்களுக்கான வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஒரு மாதத்திற்கான வட்டி விகிதம் எட்டு புள்ளி முப்பது மாதங்களுக்கு எட்டு புள்ளி நாற்பத்தி மாதங்களுக்கு எட்டு கடங்கள் காண வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கடந்த வருடம் நடந்த சர்வதேச பளுதூக்கும் போட்டியிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றே ஒரு வருடம் ஆகிறது அரசு ஒரு உதவியும் செய்யவில்லை என புலம்புகிறார் பளுதூக்கும் வீரர் மணிமாறன் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு விருதுகள் வழங்கி கவுரவிக்கும் அந்த வகையில் இந்திய மல்யுத்த பெடரேசன் கேல் ரத்ரா விருதுக்கு வினேஷ் மோகத் பஜ்ரங் புனியா பெயர்களை பரிந்துரை செய்துள்ளது திரைச்செய்திகள் தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்தில் நடித்து வருகின்றார் இப்படம் இந்த வருட தீபாவளிக்கு மிக பிரம்மாண்டமாக திரைக்கு வரவுள்ளது காஞ்சனா த்ரீ படம் தமிழ்நாட்டில் பத்து நாட்களில் மட்டும் ரூபாய் ஐம்பத்தி கோடி வசூலித்து காஞ்சனா இரண்டு பட சாதனை முறியடைத்துள்ளது மகேஷ் பாபு ஏ முருகதாஸ் வம்சி ஆகியோருடன் இணைந்து பணிபுரிய விரும்புவதாக ஹாலிவுட் நடிகர் பில் டியூக் தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்